அவர்களிடம் அவர்களுடன் நீங்கள் எவ்வாறு தல்பியா கூறி கொண்டிருந்தீர்கள் என்று கேட்டேன் அவர்கள் தல்பியா கூறியவர்கள் தல்பியா கூறினர் அது ஆட்சேபிக்கப்படவில்லை தக்பீர் கூறியவர் தக்பீர் கூறினர் அதுவும் ஆட்சேபிக்கப்படவில்லை என்று விடை அளித்தார்கள்